நட்டினை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அறிவு மஞ்சள் தலைக்காக இருந்து ஸ்ரீதர் பேசுறேன் இந்த வாரம் நாம தெரிஞ்சுக்க போற தகவல்கள் இந்தியாவில நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வை பத்தினது இது சென்ற வாரத்தோட தொடர்ச்சியா அமைஞ்சிருச்சு எப்படி நாம போன வாரம் பேசுனது அப்புறம் தெரிஞ்சுகிட்டது வந்து அனைத்துலக நீதிமன்றம் இந்தியாவில நடந்த நிகழ்ச்சிக்கும் சொல்ற முதல்ல இந்தியால என்ன நிகழ்ச்சி அப்படி நடந்துச்சு அதை வந்து பார்ப்பான் நவம்பர் இருபத்தாறு என்ன நாளு இது இந்தியாவில அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து நாம ஏத்துக்கின்றன அதாவது இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் டே இல்லாட்டி நேஷனல் டே ஆஃப் லா சொல்றோம் இது வந்து பெரும்பாலானவர்களுக்கு நியூஸ் சேனல்ல வந்து இத சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அத அது சம்பந்தமான அஞ்சல் தலை தகவல்களையும் நாம வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் நம்ம நாடு ஆங்கிலேயர்களால ஆளப்பட்டு வந்தது இல்லையா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம்னு கிடைச்சா நாட்டில் சட்டத்திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இதாவது அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்கணும் இதுல என்னெல்லாம் இருக்கணுங்கிறது தான் அவங்க வந்து உருவாக்கணும்னு நினைச்சாங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்துல வந்து மத்திய அரசுகளோட கடமைகள் என்ன அப்புறம் அவங்களோட உறவுகள் எப்படி இருக்கணும் அப்புறம் மக்களோட குடியுரிமை அப்புறம் மக்களோட அடிப்படை உரிமைகள் என்னென்ன அதே மக்களோட அடிப்படை கடமைகள் அப்புறம் பஞ்சாயத்து நகராட்சி கூட்டுறவு அப்புறம் தீர்ப்பாயங்கள் அதாவது ட்ரிபியூனல்ஸ் தேர்தல் மொழி இப்படி பல விஷயங்கள் சுதந்திர இந்தியாவில எப்படி கடைபிடிக்க வேணுங்கிறதுக்காக ஒரு அரசியல் சட்டம் வந்து தேவைப்பட்டது இதைத்தான் அந்த சமயத்துல சுதந்திரம் கிடைக்கும் போது உருவாக்கணும்ட்டு நினைச்சாங்க இந்த அரசியல் சட்டம் உருவாக்குறதுக்கு டிசம்பர் 6, நாப்பத்தி ஆறுல ஒரு அரசியல் அமைப்பு நிர்ணய சபை அதாவது சபையோட முதல் கூட்டம் வந்து டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல வந்து நடந்துச்சு அப்ப இதோட தற்காலிக தலைவரா வந்து இருந்தவர் வந்து சச்சிதானந்த சின்னா அவருக்கு அப்புறமா இந்த சபையோட நிரந்தர தலைவராய இருந்தவர் நம்ம நாட்டோட முதல் ஜனாதிபதி திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்த சபையில ஆரம்பத்துல முன்னூத்தி உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க அந்த உறுப்பினர்கள்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா பண்டிட் ஜவஹர்லால் நெஹ்ரு பி அம்பேத்கர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்புறம் ராஜாஜி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சரோஜினி நாயுடு விஜயலட்சுமி பண்டிட் இப்படி பல முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து இந்த நிர்ணய சபையோட உறுப்பினர்களா இருந்தாங்க இந்த நிர்ணய சபைக்கு ஆலோசகரா இருந்தவர் வந்து திரு பி என் ராவ் பெனகல் நரசிங் ராவ் இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இவரை பத்தி நான் போன வாரம் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இவரு தான் ஆயிரத்தி அனைத்துலக நீதிமன்றத்துல இந்தியா சார்பா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நீதிபதி இப்படிப்பட்ட மிகச்சிறந்த மிக உயர்ந்த தலைவர்கள் ஒன்னா சேர்ந்து தங்களோட அயராத உழைப்பு நாளை உருவாக்கின்தான் நம்மளோட இன்னைக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் சரி அரசியலமைப்பு நாள் அதாவது கான்ஸ்டிடியூசன் டே சம்பந்தமா ஏதாவது அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்களா வெளியிட்டு இருக்காங்க எந்த நாடுன்னா முதல்ல அயர்லாண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுல தான் முதல் கான்ஸ்டியூஷன் டேக்காக அஞ்சல் தலை வெளியிட்ட நாடு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல தாய்லாண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல அர்ஜென்டினாவும் ரஷ்யா வந்து அதே வருஷம் நவம்பர் முப்பதாம் தேதியும் பர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுலயும் அரசியலமைப்பு நாள் அதாவது கான்ஸ்டியூஷன் டேய வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி அஞ்சல் தலைகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்தியாவில இதுவரைக்கும் கான்ஸ்டியூஷன் டேக்காக இதுவரைக்கும் எந்த அஞ்சல் தலையும் வெளியிடல சரி நம்மளோட இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகிறதுக்கு பின்னாடி உதவிகரமாக இருந்த பிற சட்டங்கள் என்னன்ன இந்த சட்டத்தை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அஞ்சல் தலையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்